நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பது அமெரிக்க நாட்டு அஞ்சல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் சுருள் அஞ்சல் தலைகள் அதாவது காயில் ஸ்டாம்ப்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலைகளை வெளியிட ஆரம்பித்தாங்க அந்த நாட்டில் சுருள் அஞ்சல் தலைகளை முதல் முதலா வெளியிட ஆரம்பித்த தினம் டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஸ்டாம்ப்ஸ் அதாவது அஞ்சல் தலைகள் அப்படின்னா என்ன அதோட யூஸ் எப்படி பட்டது? இந்த காயில் ஸ்டாம்புகளுக்கும் நார்மலா வெளியிடப்படுற அஞ்சல் தலைகளுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா இதுக்கான ஆன்சர்ஸ என்ன அப்படிங்கறத பார்ப்போம் பொதுவா காயில் ஸ்டாம்புகளுக்கும் நார்மல் ஸ்டாம்புகளுக்கும் சரி எந்த டிஃபரன்ஸும் இல்லைன்ட்டு சொல்லலாம் ரெண்டுமே கம் யூஸ் பண்ணி ஒட்டி அனுப்பக்கூடிய அஞ்சல் தலைகள் தான் அதுல எந்த டிஃபரன்ஸும் இல்லை ஆனா நார்மலா நார்மலான அஞ்சல் தலைகள் ஒரு பெரிய ஷீட்டில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பெரிய ஷீட்டில் சில சமயங்களில் ஐம்பது அஞ்சல் தலைகள் இருக்கும் இல்லாட்டி சில ஷீட்களில் நூறு அஞ்சல் தலைகள் கூட இருக்கும் இந்த அஞ்சல் தலைகளை ஸ்டாம்ப் விற்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போய் அங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட கேட்டு வாங்கித்தான் நாம் நம்ம போஸ்ட் கவரில் ஒட்டி அனுப்ப முடியும் இதுதான் நார்மலான ப்ரோசீஜர் பட் இந்த அப்படிங்கிற சுருள் அஞ்சல் தலைகள் பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு இயந்திரம் நம்ம ஏடிஎம் மிஷின் மாதிரி போஸ்ட் ஆஃபீஸுகள்லாம் இருக்கும் அந்த வெண்டிங் மிஷின்ல குறிப்பிட்ட அளவு பணத்தை போட்டோம்னா நமக்கு தேவையான ஸ்டாம்ப்புகளை அந்த மிஷின் நமக்கு கட் பண்ணி கொடுத்துரும் அந்த வெண்டிங் மிஷின்களில் வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அஞ்சல் தலைகள் தான் இந்த சுருள் அஞ்சல் தலைகள் அப்படிங்கிற காயில் ஸ்டாம்ப்ஸ் இதில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா அஞ்சல் தலை வேணும் அப்படிங்கிற சமயத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற கவுண்டருக்கு போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அதுக்கு பதிலாக இந்த ஸ்டாம்ப் வெண்டிங் மிஷினுக்கு போய் பணத்தை போட்டுட்டு அஞ்சல் தலைகளை நம்மளால் வாங்கிக்க முடியும் இந்த மெக்கானிசத்துக்காக இந்த மெக்கானிசத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருஷம் தொடங்கப்பட்டது தான் ஸ்டாம்ப்ஸும் அதை ஒட்டுன வெண்டிங் மிஷின்களும் முதன் முதலா அமெரிக்க அஞ்சல் துறையால வெளியிடப்பட்ட ஒரு காயில் ஸ்டாம்ப் மதிப்பு கௌரவப்படுத்தி இருந்தது அமெரிக்க போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலா பதவி வகிச்ச பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்களை இந்த அஞ்சல் தலைய நாம சுருள் அஞ்சல் தலைகள் அதாவது காயில் ஸ்டாம்ப்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் Famous People, அதாவது பிரபல தலைவர்கள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம் சேகரிக்கலாம் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்